இதுதான் வாழ்கிற கலை கர்மயோகி கர்மயோகி என்ன பண்றா செயலை செய்கிறான் செயலை மகிழ்ச்சியாக செய்கிறான் அர்ஜுனன் போருக்கு போறது இருக்கட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு இல்லீங்களா வாழ்க்கை ஒரு போர்க்களம் அர்ஜுன் கிடைத்த போர்க்களம் வாழ்க்கை ஒரு போர்க்களம் நீங்க அந்த போரை சந்திக்க போறீங்க உங்களை எடுத்து ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதுக்கு உலகம் தயாரா இருக்கு நீங்க சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் உற்சாகமா சந்திக்கணும் அழுது வடிஞ்சு எப்படி இந்த யுத்தத்தை சந்திக்க முடியும் எடுத்துனும் பேசுறதுக்கு மேலே முடியாது வெளியில வந்தாலும் இறங்க போது நூறு பேர் பேருக்கு கஷ்டம் தான் ஆனா அறுத்துக்க முடியுமா நான் வரும்போதே மேடைக்கு வரும்போது என் தொழிலை நான் நேசிக்க வேண்டும் எனக்கு என்ன பெருமையா நினைக்கணும் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு என்னங்க ஆப்பிடுறாங்களே கழுத்த கொண்டாந்து குடுத்து வெட்டுங்கோ அப்படிங்கிறாங்களே யாருக்கா கிடைக்குமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டில் சில பேர் கூப்பிட்டு ஒரு வேலை சொல்லுவா சொன்ன பாப்பா இல்ல கேட்க மாட்டேன் உலகத்தில் எனக்கு டெய்லி ஆயிரம் பேர் கிடைக்கிறாங்களே வேலை எனக்கு வாய்ப்பு சாதாரணமான வாய்ப்பு இல்ல பெரிய வாய்ப்பு அபவுட் நான் என்ன வேலை செய்கிறேன்னா சந்தோஷமா நினைக்கணும் இப்போ சரி சாமி இப்ப பத்து நாள் இங்க பேசுறேன் ஒவ்வொரு நாள் ஒரு கன்னியாகுமரி நாளைக்கு கோயமுத்தூர் கல்கத்தாக்கு நான் பிளைட்ல போயிட்டு திரும்பி அங்கேயிருந்து வந்தா மறுபடியும் பாம்பே அலையான வாழ்க்கை அப்படி இப்ப நான் அழுத்துக்கலாமா இல்லையா என்ன ஒரு நாள் கல்கத்தா ஒரு நாள் பாம்பு ஒரு நாள் டெல்லி ஒரு நாள் கோயமுத்தூர் ஏன்னா தினம் ஒரு ஊரா போவேண்டி இருக்கேன் அழுத்துக்கிட்டா தப்பு நான் எப்படி நினைக்கணும் டெய்லி ஒரு ஊரு யாரு கிடைக்கும் இந்த ஊர் இட்லி எப்படி இருக்கும் அந்த ஊர் பூரி எப்படி இருக்கும் அந்த பொங்கல் எப்படி இருக்கும் எனக்கு ஒரு ஊர்ல சாப்பிடுற ஒவ்வொரு நாள் போது சந்தோஷமா இருக்குதான் எல்லாம் கவனிப்பாங்க நினைச்சு நான் சந்தோஷம் நினைச்சு நான் என்ன பண்றோம் எடுத்துட்டு பாலம்பரம் வாழ்க்க வீணா போச்சு என் வாழ்க்கை கர்ம யோகம்னா வேற ஒண்ணும் இல்ல நம்ம பார்க்கிற வேலையை எப்படி பாக்கணும் முதல்ல என்னன்னா ஈடுபாடு அதுல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கணும் நம்ம பார்க்கிற வேலையில ஒரு காதல் ஒரு ஈர்ப்பு ஒரு சிறந்த தொழில் அப்படிங்கிற ஒரு சுயமரியாது இருக்கணும் பள்ளிக்கூடத்தில் பாருங்கிறான் இவங்க நோட் புக்கா நான் திருச்ச வேண்டியிருக்கு நீ எதுக்கு என்ன நினைக்கணும் இருக்கிறதாடையான உணர்வு இருந்தால்தான் வாழ்க்கையை வந்து வெல்ல முடியும் முதல் விஷயம் நாம என்ன வேலை பார்க்கிறோமோ அதை நேசிக்கணும் பால கங்காத திலக்கர் ஒரே எழுதினவர் அருமையான கமெண்ட்ரி எழுதினவர் பாலகங்கலி வாஸ் ஆசிரியராக இருந்தவர் திலக்கர் இந்திய விடுதலை காலத்தில் அவர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் வேலையை உற்றுட்டு அவர் விடுதலை போராட்டத்துக்கு வந்தவர் பாலகங்காத இந்தியா விடுதலை ஆயிடுமோ அப்படின்னு அவர் காலத்திலேயே நினைச்சா ஆனா காலத்தில் ஆகல பின்னாடி தான் ஆச்சு காலத்தில் விடுதலை ஆயிடுமோன்ற ஒரு சந்தேகம் வந்தது அப்ப பத்திரிகை நிருபர்கள் திலகரை கேட்கறாங்க அதாவது இந்தியா விடுதலை ஆயிட்டா திலக்கரே உங்களுடைய நிலை என்னம் தைம் மினிஸ்டர் நீங்க ஜனாதிபதி ஆவீங்களா பிரதம மந்திரி ஆவீங்களா திலக்கரோட கூட இருந்தவங்க சொன்னாங்க நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப திலக்கர் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா பிரதம மந்திரி ஆகணும் திலக்கருடைய வார்த்தை பாருங்க நான் பிரதம மந்திரி ஆகணும் அப்ப என்னவா ஆவீங்கன்னா நான் மறுபடியும் ஆசிரியராக மாறி நூறு பிரதமர்களை உருவாக்குவேன் ஆசிரியராக இருப்பதில் தான் நான் பெருமைப்படுகிறேன் ஒழிய ஒரு சாதாரண பிரதமராக இருப்பதில் நான் பெருமைப்படவில்லை தன்னுடைய ஆசிரியர் வேலையை பற்றி திலக்கர் எவ்வளவு உயரமா நினைச்சிருக்கிறார் இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூட்ட ஆசிரியருக்கு தன்னுடைய வேலை நூறு பிரதமரை உருவாக்குகிற வேலை புரிஞ்சிருக்கு எந்த அலையை எடுத்து இவங்கெல்லாம் பேப்பர் திருத்த வேண்டிருக்கு எந்த அலையை சொல்லிக் கொடுக்க இவங்க படிச்சு என்ன படிக்காம எவ்வளவு தெரியுங்களா நீங்க கார்பரேஷன் பள்ளிகள் மற்ற இந்த கவர்மெண்ட் பள்ளிகள் ஊருக்கு வழியில போய் பாருங்க பள்ளி கொடுத்தா நடத்துறதே கிடையாது பாடம் பல வரதே வரதே கிடையாது வந்தாங்கடா இருக்குடா இத்தனை நடக்குது அக்கறோம் அவங்களுக்கு வேற ஜவுளி பிசினஸ் வட்டி பிசினஸ் இதெல்லாம் வேற தனியா ஒரு பக்கம் ஓஹோ ஓஹோ அதெல்லாம் வேற ஒரு பக்கம் தானா ஓடிக்கிட்டே இருக்குது வாங்கல் எல்லாம் பிரமாதம் நடக்குது நான் ஒரு தனி இனத்தை கேள்வி பண்றேன் ஆசிரியர்கள் மீது எனக்கு அளவுக்கு மரியாதை ஆனா அவர்கள் பொறுப்பா இல்லையா அடுத்த தலைமுறை என்ன ஆகும் யோசிச்சு தான் பாக்குற வேலையை தான் நேசிக்கலே அப்படின்னா ஒரு வீடோ ஒரு நாடோ ஒரு குடும்பமோ எப்படி நல்லா இருக்கும் பொம்பளை அழிச்சுக்கிற சமைக்கிறதுக்கு பொம்பளை அழிச்சுக்கிறான் வீட்டுல பாருங்க விடுஞ்சாயிச்சா இது வடிச்சு கொட்டி இந்த அகதியா வந்துட்டோமா பெத்த பிசாசிதான் அது சம்பாரிச்சு போட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு அப்பறம் வீட்டுல பாருங்க பிள்ளைங்களை சம்பாதிக்கிறேன் எல்லாரும் சம்பாதிக்கிறான் ஏன் அழுத்துக்கிறேன் என்ன வரேன்னு தெரியுதா இந்த வேலையை எப்படி நீங்க தான் செய்ய போறீங்க சந்தோஷமா செய்ய சந்தோஷமா சமைங்க சந்தோஷமா சாப்பிடுங்க சந்தோஷமா பிள்ளைங்களுக்கு செய்யுங்க சந்தோஷமா சேர்த்து போன நாலு கிழமையா இவரு அமங்கலமா சொல்றாரு அதிகாது சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமா இருக்க என்ன மகிழ்ச்சி இருக்கு சொல்லுங்க ஆனந்தமா இருக்கணும் ஆனந்தமா சம்பாதிக்கணும் சாப்பிடணும் போயிட்டு வர சந்தோஷமா பொருட்டு போகணும் இதை அடுத்த ஊருக்கு போற மாதிரி எல்லாம் ஆழாதீங்க நான் போயிட்டு சந்தோஷமா போயிட்டு வாழ்க்கை என்ன சொல்றவான் செயலை செய்ய நேசித்து செயலைக்காக என்ன செயலை செயலுக்காக செய்ய இந்த காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறதுக்கு ஏன் செய்யணும்னா இந்த காரியம் முக்கியம் அதனால நான் செய்யறேன் நாடு நல்லா இருக்கும் இந்த செயலை வேற ஏதாவது செஞ்சா ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் செய்யா மூட்டா ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பான் அப்படி எல்லாம் இந்த செயல் முக்கியம் ஒழிய வேற லாப நஷ்டத்துக்காக இந்த செயலை செய்யக்கூடாது செயலை செயலுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம் ஆச்சாரியா வினோபா பாவி ஒரு புத்தகம் எழுந்திருக்கிறார் ஜெயில இருக்கும் போது பேசி இருக்கிறார் அது புத்தகமா வந்திருக்கு என்னுடைய வாழ்க்கைய மாற்றி அமைத்த நூல் அதுதான் பேருங்கிறது ஆச்சாரியா வினோபாபா புத்தகம் சில பேர் கனமான புத்தகங்கள் படிப்பாங்க உள்ள விஷயம் கனமா இருந்தாலும் அப்படி கனமா படிக்கிறது ஆர்வம் உள்ளவங்க யாராவது வந்திருந்தா வினோபாவுடைய புத்தகத்தை வாங்கி படிங்கும் எங்க கிடைக்கும் கேக்குறீங்களா கால தமிழ்நாடு சர்வோதய சங்க கடைகள்ல காதிகிராப்ட் கடைகளெல்லாம் கிடைக்கணும் ஏன்னா அவங்கதான் அதை போட்டு தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி வெளியிட்டதுல காதிகிராப்ட்லாம் கண்டிப்பா பேருகள் வினோபாவுடைய எங்கேயாவது கிடைக்காம போயிடுமோன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பா கிடைக்கும் யாருமே வாங்கறது இல்லையா நிச்சயமா கிடைக்கும் அதை வாங்கி தயவுசெய்து நேரம்தான் வாங்கி படிச்சு பாருங்க ஒண்டர்ஃபுல் புக் கீதை பேருரை ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒரு விளக்கம் சொல்லுகிறார் ஆச்சாரியா வினோபாபா பாருங்க செயலை செய் செயலை செயலுக்காக செயலுடைய லாப நஷ்ட விளைவுகளை கணக்கு பார்த்துட்டேன்னா செயல் செய்ய மாட்டேன் அதுக்கு உதாரணம் சொல்ற இந்திய விவசாயி நெல் பயிர் பண்றான் கோதுமை பயிர் பண்றான் எல்லாரும் வயிறார சாப்பிடுறோம் நீங்க நல்ல கணக்கு லாபமே கிடையாது நெல் பயிர் பண்றதும் கோதுமை பயிர் பண்றதும் லாபகரமான தொழில் சொல்லிட்டு வினோபா எழுதுறாரு கஞ்சா பயிர் பண்ணா காசு கிடைக்கும் இப்ப ஒரு விவசாயி இந்த பணம் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க பணம் நான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படி முடிவு பண்ணிட்டா இந்தியாவில் எந்த விவசாயியும் நெல்லும் கோதுமையும் பயிரிட மாட்டா கஞ்சா மட்டும்தான் பயிரிடுவோம் சொல்ல சொல்றார் இன்னும் இந்திய விவசாயிகள் கர்ம யோகிகளாக இருப்பதால் தான் நெல்லும் கோதுமையும் பயிரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம அரிசியும் விளைக்கலாம் மனுஷன் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அத ஒரு உன்னதமான யாகமா செய்யறாங்க நெல்லும் கோதுமையும் பயிரிடறாங்க எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிது அவன் பணம் தான் முக்கியம் முடிவு பண்ணிட்டான் இதுல நெல்லு பயிரிடறத விட இதுல கஞ்சா போட்டா காசு கிடைக்கும் புரிஞ்சு போச்சு நீ நான் செயலை செயலின் விளைவு இந்தியல என்னக்கும் பேச முடியாது வித்தியாசம் பேசுகா உயிரே பணம் நடக்காது என்ன அவனை பத்தி பேச வேண்டியிருக்கு இல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் பேசுகா பேசிடுவோம் வித்தியாசம் இருக்கு செயலை செய்கிறோம் அதுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும் அரிதல் சமாச்சாரம் ஊதியத்துக்கு எதவான் செய்ய முடியாது இன்னைக்கு என்ன நாடு முழுக்க ஊதியம் பெருசா போச்சு செயல் ரெண்டாவது போச்சு எப்படி போலீஸ்காருக்கு ஒரு நல்ல டிராபிகான ஏரியா நோய் என்ட்ரில கொண்டு போய் ஒரு கான்ஸ்டபிள போடுறான் எதுக்கு போட்டுருக்கான் நோய் என்ட்ரீல ரெண்டு வண்டி வந்துட்டா சிக்கலா போயிடும் டிராபிக் ஜாம் ஆயிடும் அப்படின்னு ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள போட்டு இருக்கான் இந்த டிராபிக் கான்ஸ்டபுளுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறான் டிரெஸ் குடுக்குறான் அதுக்கு வேண்டிய அலவுன்ஸ் குடுத்துக்கான் சம்பளம் கொடுத்துறான் வெயிலடி கேமலுக்குள்ளா குடுத்துருக்கான் எல்லாம் கொடுத்துருக்கான் மறந்துடாதீங்க கவர்மெண்ட்ல இருந்து வண்டி வராம பார்த்துக்கோ எல்லா ஒரு சில பேர் என்ன நினைக்கிற நோய் என்ட்ரீல நிக்கிற போது வரணும் நம்ம கிட்ட சிக்கணும் சிக்கிட்டு சந்தோஷமா விட்டு போல அப்ப என்ன போச்சு நல்லா கவனிங்க இந்த வேலையை செய்வதற்கு அரசாங்கம் தருகிற சம்பளத்தை விட அந்த வேலையை செய்யாமல் இருப்பதற்கு இன்னொருவன் கொடுக்கிற கிம்பளம் பெரிதாக தெரிய தொடங்கிவிட்டது அரசாங்கம் செத்து போய்விட்டது கர்ம யோகிகளாக இல்லை நாட்டில் கர்மயோகம் என்கிற கருத்து இறந்து போய்விட்டது நான் இதை நூறு வாங்க மாட்டேன் தான் உண்மையான கர்மயோ அதுக்கு சொல்லவர் சரி இன்னொன்னு சொல்றேன் நம்ம ஒரு ஒரு செயல் செஞ்சா அதுக்கு விளைவு உண்டு பரிசு உண்டு அதுக்காக செய்ய முடியுமா என்ன பாருங்க செயல் இப்ப செயல் தான் பேசறது டாக்டர் மருத்துவம் பாக்கிறது பாடகர் பாடுறது ஒரு பாத்தியார் வகுப்பு நடத்துறது ஒரு போலீஸ்காரத்தினுடைய ட்யூட்டியை பாக்கிறது எல்லாம் கர்மம் செயல் இந்த செயலை செஞ்சா ஒரு சம்பளம் உண்டு ஒரு கூலி உண்டு ரைட்டு இப்போ சம்பளம் முக்கியம்ன்ற எண்ணம் வந்துட்டா இந்த செயல் நின்னு போயிடும்னு சொல்றேன் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு சங்கீத வித்வான் பாடுறார் அவருடைய பாடல ஒரு சபா செக்ரட்டரி சபையில் வச்சிருக்கிறார் பாடுங்க ஐயாயிரம் ரூபாய் தரேன் வாங்க வந்து பாடுங்க பிக்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டார் அந்த வித்வான் பாட ஆரம்பிச்சார் செய்தார் செய்தார் ராக எல்லாம் அலறிடுச்சு அவர் அப்படி துண்டு துண்டு துண்டா வெட்டார் ஒவ்வொரு ராகத்தையும் கல்யாணி முகாரியை கட்டி அழுது முகாரி நீலாம்பரிய கட்டி அழுது அய்யோயோ இந்த பாடுபடுத்துறானே அப்படின்னு ஜாகையர் நடுங்கிட்டார் நம்ம கீர்த்தனும் அப்படின்னு ஜாகையர் மேல நடுங்குற முச்சாஸ்வரை பார்த்து அழறாரு உங்களை பாடிடுவானோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு அப்படி பாடுறாரு அந்த வித்வான் ஒரு பாட்டு சகிக்கல ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீத்து நிறுத்துவேன் மயக்க முடினா போதீங்க நான் திரும்பி திரும்பி போதுன்னு சொன்ன பாடி அப்படின்னு ஐயாயிரம் ரூபாய் ரேட் பேசிக்கிறேன் ஐயாயிரம் பேசிருக்கேன் பதினஞ்சு அப்புறம் கொடுப்பான் சொன்னார் நான் தரேன் பாடாது பாடாது ஐயாயிரம் நான் தரேன் பாருங்க ரேட்டு நிறுத்தம் அந்த சபா செகட்டரி சொன்னார் பதினஞ்சாயிரம் தரேன் எங்கேயுமே பாடாது இந்த பதினஞ்சாயிரத்தை கை நீட்டி வாங்கிட்டான் சங்கீத ரசிக்கிட்டா சங்கீதத்துக்கும் சம்பந்தம் செய்யாம இருக்கிறது காசு குடுக்கறேன் அப்படின்னா அப்பறம் அந்த தொழில செய்யாம காசு வாங்கிட்டா அந்த தொழிலுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இன்னைக்கு நாடு முழுக்க அதான் நடக்குது என்னன்னா இதை செய்யும் சம்பளம் கொடுத்தா செய்யாம இருத்தன் சம்பளம் கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டா எப்படி ஒரு புறம் பாரு பிரைவேட் பஸ் போகுது கவர்மெண்ட் பஸ் போகுது என்ன பண்றாங்க யார்பா கண்டக்டர் யார்பா டிரைவரு கொஞ்சம் கவனி பஸ் எடுக்காம இருக்கு சொல் ஏ நம்ம bus. போட்டோம் அப்புறமா அவங்க பஸ் போட்டோம் அப்படி நான் ஒரு மா மேல எடுத்து வரைக்கும் போய் மேலிடம் யாருன்னு சொல்ல மாட்டேன் மக்கள் போய் கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு பஸ் ஒரு தனி முதலாளி ராமாரி நிறுத்த முடியுது தெரிகிறது இன்றைக்கு இந்தியா மாரடைப்பில் கஷ்டப்படுகிறது என்றால் கர்மயோகம் இல்லாததால் கர்மயோகம் வந்தால் இந்தியாவின் பொற்காலம் தானாக உருவாகும் செயலை செயலுக்காக செயலை நேசித்து செய் செயலின் லாப நஷ்ட விளைவுகளை பற்றி நீ கவலைப்படாது செய்ய வேண்டிய செயல் முக்கியம் என்றால் துணிந்து செய்ய மனசா அது நம்மளை தவிர யாரும் செய்ய முடியாத செஞ்சுடு அதனுடைய விளைவுகள் புண்ணியம் இருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் வாங்க ஈஸ்வர்பணம் கிருஷ்ணார்பணம் கோவிந்தார்பணம் எல்லாம் அவனுக்கு அர்ப்பணம் இதை செய்யறது மட்டும்தான் இத செயலை செயலை செயலின் விளைவுக்காக செய்யாதே செயலுக்காக சீக்கிரம் வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படிங்கறதுக்கான அடையாளம் சாரமே இந்த மூணாவது அத்தியாயம் தான் ஒரு கர்மயோ நீங்க சொன்னானே அவன் பெரிய கர்மயோகியா பல பேர் கேட்பாங்க சொன்ன கிருஷ்ண எவ்ளோ பெரிய கர்ம யோகி அவன் சாட்சாத் பகவான் கையில சங்கு சக்கர வச்சிருக்கிற நாராயணன் தன்னை கடவுள்னு அவன் நினைச்சுக்கவே இல்லை ஒரு தேரோட்டியா வந்த போது தேரோட்டியா மட்டுமே நடந்துகிட்டான் நீங்க இருப்பான் இந்த தேர்ல எப்படி உட்கார்ந்து கிருஷ்ணன் அர்ஜுனன் வந்து இந்த கால் ரெண்டையும் பின்னி முன்னாடி வச்சிருப்பான் இப்போ இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னா அந்த யுத்தம் நடக்கிற போது என்ன சத்தம் போட்டாலும் காதல கேட்காது இடது பக்கம் திரும்ப கிருஷ்ணா அப்படின்னா கேட்காது என்ன பண்ணுவா இந்த வலது கட்ட விரல் இருக்கு இல்லையா அதாவது வலது கன்னத்துல இடிச்சு கிருஷ்ணனை அப்ப என்ன அப்படி ரைட் டர்ன் அப்படின்னா இடது கட்ட வரலாறு கால் கட்ட விரலால இந்த இடது கண்ணத்துல இடிச்சு திருப்பினா ரைட் டேன் எங்க அர்ஜுன மனுஷன் கிருஷ்ணன் பகவான் கால் கட்ட வரலால இடிக்கிறான் பண்ணுவான் தேரோட்டி அப்படித்தான் வாங்கிக்கணும் யுத்த களத்துல இங்க பகவானும் கிடையாது மனுஷனும் கிடையாது தேரோட்டியினுடைய என்னவோ அத பெர்ஃபெக்டா பண்றான் கிருஷ்ணன் நீ எப்படிதான் என்ன எட்டி ஓட்டுக்கலாம் யாருன்னா பகவான் இல்லையா உனக்கு தேரோட்டியா அப்படித்தான் சொல்ல முடியும் நான் தேரோட்டியா ஒரு ரோல் பெர்ஃபார்ம் பண்றேன் தேரோட்டியா இருக்கணும் என்ன அச்சீவ் பண்ணக்கூடாது சொல்லிவா நூத்துக்கு நூறு கரெக்டா பாருங்க கர்மயோகிங்கிறதுக்கு ஒரு பியூட்டி எக்ஸாம்பிள் இதே பாரத கதையில வருது குதிரையை ஓட்டிட்டு போறான் இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டே போகும்போது குதிரைனா களைப்பாயிப்போச்சு குதிரை கடைச்சுன்னா வாயில நுரத்தள்ளும் வாயில நுரத்தள்ள போர நிறுத்தி கொஞ்ச நேரம் குதிரையெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு உடனே பாதாள கங்கையை நோக்கி ஒரு அம்பை விட்டா அப்படியே அங்க ஒரு குளம் மாதிரி தண்ணி நிரம்பி அப்படின்னு நின்னு இந்த குதிரையை வந்து தேர்ல இருந்து கழித்தி அந்த தண்ணி கொண்டு போய் நிறுத்தி தண்ணி குடிக்க வைக்கிறான் கிருஷ்ணர் களைப்பு போயிடுச்சு குதிரைக்கு தட்டி குடுத்தா முதுகுல ஒரு பர்ஃபெக்ட் தேர்வோட்டி அப்படித்தான் போனோம் குதிரையை தட்டி குடுப்பான் தட்டி கொடுத்தான் தத்தி கொடுத்த அது முதுகுல இந்த பூச்சி ஒண்ணு கிடைக்கும் விலங்குகள் எல்லாம் உண்ணின்னு சொல்லுவோம் விலக்கி அங்கே பூச்சியை பார்த்து கையால எடுத்து அதை கீழ போட்டு காலை தேச்சான குதிரை ஓட்டு என்ன செய்வானோ அப்படி அந்த உண்ணியை எடுத்து கீழ போட்டு தேச்சான நான் தான் சொன்னேன் இதுவரைக்கும் உன்னி கிருஷ்ணனா இருந்தான் இப்ப உன்னி கிருஷ்ணனா மாறிட்டா உன்னி கிருஷ்ணனா இருந்தி எடுத்து உன்னி கிருஷ்ணனாவே மாறிட்டான் ஏன் கவலைப்பட்ட தேரோட்டி இதெல்லாம் என் வேலை இல்லை குதிரையை குளிப்பாட்டது எல்லாம் ஏன் இல்லைன்னு நினைச்சா அப்புறம் நீ என்ன தேரோட்டி எந்த வேலை செய்யறியோ அந்த வேலையை பர்ஃபெக்டா செய்ங்க எந்த வேலையும் உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது அந்த வேலைய சரியா செய்யலாம் தாழ்வு சரியா செஞ்சுட்டா உயர்வு தாழ்ந்த வேலை ஒண்ணுமே உலரில் கிடையாது நீ சரியா பெருக்கலாம் தாழ்ந்த வேலை குப்பை நீ பெருக்கிறதுக்கு அப்புறம் இருந்துட்டா அது தாழ்வா செஞ்சுட்ட எனவே வேலையில உயர்வு தாழ்வு கிடையாது எப்படி செய்யறோங்கிறதா உயர்வு தாழ்வை இருக்க முடியும் இதை விட என்ன என்ன வேணும் எனவே செயல் செயல் செயலுக்காகவே செயலின் நேசித்து செய்தல் செயலில் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அந்த காரியத்தை செய்தல் இப்ப நான் மூணாவது அத்தியாயம் சொன்னேன் இனி ஒவ்வொரு அத்தியாயமும் போக மாட்டேன் ஆனா கீதனுடைய சாரத்தை அப்படி புரிஞ்சு வைக்க போறேன் என்னன்னா எப்படி இருக்கணும் ஒரு கீதையும் சொல்லப்படுகிற யோகி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்தித பிரஜனாக இரு அப்புறம் இன்னொன்னு கைவிடாது இதெல்லாம் கீதையில் சொல்லப்பட்ட விஷயம் சுவதர்மம் ஒவ்வொரு சண்டை போடுறது போடு இப்ப அப்படி எடுத்துக்க முடியாது இப்ப வர்ணாசிரம தர்மத்தின்படி எல்லாம் யாரும் சுதர்மம் பேச முடியாது வரித்துக்கொண்ட தொழில் எடுத்துக்கணும் ஒரு டாக்டர் தனது பண்ணிட்டாரு அவருக்கு அந்த தொழில்ல சில இடைஞ்சல் வரும் சில கட்டு சில துயரம் வரும் அத பத்தி புலம்பருக்கு ரை கிடையாது அந்த தொழிலுக்குரியவராக இருக்க வேண்டியது அவருடைய மட்டும்ார அது பன்னெண்டுக்கு வரும் எழுப்புவோம் வருமா வரட்டும் ஒரு கஷ்டம் இருக்கு ஒரு மரியாதை இருக்கு ஒரு சம்பளம் இருக்கு இல்லையா ஒரு டாக்டரு அதே மாதிரி இருக்கு என்ன பன்னெண்டே முக்கால் மணிக்கு எழுப்புல வரணும் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ டாக்டர் என்னம் நம்ம தொழிலுக்குரிய தர்மத்திலே விலக கூடாது காப்பாத்து பாருங்களேன் சொற்பொழிவு பண்றேன் ஒரு ஆயிரம் பேர் வராங்க சில ஊர்கள நிறையவே வராங்க பெரும் கூட்டமாவே வர்றாங்க சில இடங்களில் ஒரு மாதிரி சுமாரா வர்றாங்க கூட்டம் வரும்போது எனக்கு ஒருத்தர் யோசனை சொன்ன வேற ஒருத்தர் பேக்காளர் பேரெல்லாம் சொல்லி அவர் வந்து பாருங்க ஒரு காமெடியா நிறைய பண்ற நிறைய கூட்டம் வருது பாடி ஆடி அது மாதிரி ஆயிரம் பேர் வருவாங்களே அது என் வேலையா ஒரு கோமாளிக்குள்ளிப்பா வச்சுக்க முடியுமா ஒண்ணு இருக்கு என்னுடைய வேலை என்ன தர்மத்தை உணர்தல் சிறந்த விஷயங்களை சேகரித்தல் அதை சிறந்த முறையில் சொல்லிவிட்டு உலகத்தை விட்டு வெளியேறுதல் நான் சிறந்த விஷயங்களை சேகரித்தல் தருதல் என்பது என் தொழில் வரித்துக் கொண்டு விட்ட பிறகு என்னை விட அவருக்கு கூட்டம் வருது அவர் மாதிரி போலாமா இவர் மாதிரி போலாமா இது என் வேலை அல்ல அப்படி செஞ்சா என் சொதர்மத்திலிருந்து நான் விலகுகிறேன்னு பொருள் இன்னொத்த பார்த்து சூடு போட்டுக்க கூடாது புலியை பார்த்து பூனை மீறி போய் அசிங்கப்படக்கூடாது பாருங்க மீன் வந்து தண்ணியில தான் வாழ முடியும் மீனால விரங்க வாழ முடியும் தண்ணியில தான் வாழ முடியும் அது தங்க மீனாவே இருக்கட்டும் அது கோல்டன் மீனாவே இருக்கட்டும் தங்காதான் போகும் அது உயிர் வாழ முடியாது தண்ணீரில் வாழுதல் தான் மீனின் சொதர்மம் அது பாலில் போய் வாழுதல் என்பது சொதர்மம் அல்ல அதான் அங்க நிக்க முடியாது வாழ முடியாது நம்ம மக்கள் இன்னைக்கு அப்படித்தான் என்னன்னா தான் தன் வாழ்க்கை முறை என்ன தன் அறிவு என்ன தன் கல்வி என்னன்னு இருக்கிறான் பட்டுக்குட கட்டுறாளே நாயம் கட்டக்கூடாது அவங்க பேசுறாங்களே விலகி போனா உங்களால நிக்க முடியாது வீணா இதையும் வற்புறுத்துறா அவர் அவருடைய சொதர்மத்தில இருந்து அவங்க விலக கூடாது இந்த சுதர்மம் கீத கான்செப்ட பகவான் ராமகிருஷ்ணர் விளக்குறார் விளக்கி சொல்றார் ஒரு இடத்துல விளக்கிற போது எப்படி விளக்கினார் நதியில் குளிச்சுட்டு மரத்து மேலே விழுந்துருச்சு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு ஒரு தேள் சுயோ தேள் விழுந்துருச்சு துடிக்கிது தண்ணிக்குள்ள உடனே என்ன பண்ணார் கையை உள்ள விட்டு அந்த தேள் தூக்கினார் அந்த சாமியார் காப்பாற்றலாம் அப்படி தேள் பொட்டுன்னு கீழே மறுபடியும்டவையும் தேல் கொட்டும்னிய செத்து விட்டு தோலையா நீ நூறு தடவை எடுத்தாலும் விட்டு தொலை சாமியா சொன்னாரு பாருங்க கொட்டுகிற தன்னுடைய இயல்பை தேள் விடாத போது காப்பாற்றுகிற என்னுடைய இயல்பை மட்டும் நானே விடணும் இதுதான் சுதர்மம் அது தன்னுடைய சுதர்மத்திலிருந்து விலகுச்சா எவ்வளவு தரவு எடுத்தாலும் அப்ப எத்தனை தரவை கொட்டினாலும் காப்பாற்றணும் நான் ஒரு முடிவு எடுத்தா காப்பாற்ற வேண்டாம நானே என் சுதர்மத்திலிருந்து விலகணும் இதுதான் வாழ்க்கையில ஒன்றை வகுத்துக் கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு பகுதியை நாம வகுத்துக் கொண்டு விட்டோம்னா எக்காரணத்தை முன்னிட்டு அதுல இருந்து நாம விலக கூடாது அதை காப்பாற்றி தீரணும் அதான் சுவதர்மம் அப்படின்னு அடுத்தது ஒரு வார்த்தை வரும் கீதையில என்ன சித்த பிரஜன் இன்பத்துக்கு இன்பப்படாமல் துன்பத்துக்கு துன்பப்படாமல் சமநிலை மாறாமல் இருத்தல் இது நம்மளால முடியறது இல்ல நம்ம ரொம்ப உணர்ச்சி சந்தோஷப்படுவோம் இல்ல ரொம்ப அழுது வடிவம் துக்கத்துல இப்ப எடுத்துக்கங்களேன் யாராவது ஒரு ஒரு கோடி ரூபாய் நன்மை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரே கூச்சலா அவ்வளவு கூட பண்ணலாம் சில பேருக்குமா குறான் திங்கறதுக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கி கொடுத்துட்டா ஒரு ஆர்ப்பாட்டம் அது கிடைக்கல அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் அந்த மாதிரி ஒரே குஷியில இருக்கு பூமியிலே கால இல்ல சாயங்காலம் வரவே இல்ல ஆபீஸ் வேலையாயி போயிடுச்சு அந்த மாதிரி உள்ளே போய் புதஞ்சிருச்சு இது ஒரு சின்ன விஷயம் அல்பமான விஷயம் என்ன சின்ன போறதுங்கிறது வாய்ப்பு முடிஞ்சா போறோம் முடியல பரவாயில்ல அடுத்த வேலையை பாக்கறோம் ஆனா விஷயமா எடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு கல்யாணம் மனசு கஷ்டம் என்னன்னே தெரியாதுல பண்ணிட்ட மாதிரி ஒரு பிரத்தியார மனசு கஷ்டம் என்னன்னே தெரியாது பண்ணிக்கிட்ட வாழ்க்கையில ஏதோ சிக்கல் நடந்து போச்சு வர முடியல பெரிய வேண்டாங்க அப்பா அடிச்சுங்க அ ஒரு சேனல் நிழல் படம் தானே என்ன கட்டி போச்சு இந்த விவேகம் இல்ல இன்பம் உச்சி துக்கம் உச்சி தப்பு இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் சமமா இருக்கும் அளவா இருக்கு படிச்சா தெரியும் அப்படியே எடுத்துக்கிட்டார் ஆட்சி இல்லேன்னு உபநிஷத்துல ஒரு அழகான செய்தி சொல்றேன் சமநிலைக்கு ஒரு உதாரணம் சொல்றான் பாருங்க வந்து நான் கற்பனையா சொல்றேன் உபனிஷத்து கதையில அவருடைய தாட் எடுத்துட்டு நாங்க டெவலப் பண்றது பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு கிடையாது பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு ஈஸ்வர ஒரு பூனை வளர்த்தார் இண்டு கழுது எல்லாரும் தேச நன்மை செய்கின்றன தேசத்தின் சொத்துக்களை கொள்ளையடிக்கிற எலிகளை திண்ணுகின்றன எனவே பூனைகளுக்கு ஒரு பாரத விருது கொடுக்கலாம் பூனைகள் ஒரு குடும்பத்தின் தோழன் நாம் அதை ஆதரிக்க கடமை உடையவர்கள் அதே பூனை பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கு ஆனா இவர் அதே ஹிண்டு படிக்கல அந்த வாரத்தை இவர் கிளி வளர்த்தா இருப்பாரு கிளி குண்ட திறந்து வச்சிருக்கார் கிளி கொஞ்சம் இந்த பூனைக்கு ரொம்ப நாளும் வழக்கமா சாப்பிடுற டிஃபனை விட டிஃபன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு அந்த கிளி வந்து பூனை பாண்டி கழித்துக்கிட்டு பாக்குறாரு இந்த பூனைய விட்டு விட்டு விட்டுங்க பூனை விட மாட்டேங்குது மேல தாங்க கிளியோட போயிடுச்சு ரொம்ப வருத்தமா போச்சு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு கிளி வளர்த்த பூனை அதை திணப்புச்சேது கண்ட இடத்தில் சுடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் பூனை வளர்ப்பவர்களுக்கு கூட சிறை தண்டனை விதிக்கலாம் அவைகளுக்கு பண்பாடு கிடையாது இப்படி எல்லாம் பூனை பத்தி உண்மைங்க பூனைக்கு எஜமான விசுவாசமே கிடையாது நாய்க்கு எஜமான விசுவாசம் உண்டு பூனைக்கு கிடையாது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுத ஆரம்பிச்சார் பூனைக்கு எஜமான விசுவாசமே கிடையாது பூனை கிளிய வருத்தம் இல்லீங்களா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் ஒரு வாரம் வச்சு அவர் பாட்டை உட்காந்து படிச்சுட்டே இருக்காரு அதே பூனை உட்கார்ந்து இருக்காது பாட்டுக்கு உட்கார்ந்து பேசாமல் இருக்கு எங்க ஒரு குருவி வந்து உட்கார்ந்தது பூனை ஜம்ப் பண்ணி குருவை பிடிச்சது ஒருபாடு வருத்தப்படவும் இப்ப பாருங்க வேண்டாத எலிய பிடிச்சப்ப மகிழ்ச்சி வேண்டிய கிளிய பிடிச்ச போது வருத்தம் குருவி வேண்டியதுமல்ல வேண்டாததும் அல்ல அத பிடிக்கிற போது சமநிலை அப்பதான் இவருக்கு அறிவு வருது இது பூனையின் இயல்பு பூனை அதனுடைய இயல்பின்படிதான் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த உலகத்துல அவங்க இயல்போடய இருப்பாங்க அத வேடிக்கை தானே ஒழிய இயல்புக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சீங்கன்னா சந்தோஷமா பூமியில இருந்துட்டு விடைபெற முடியாது இதுதான் என்ன சமநிலை உணர்ச்சி வசப்படாத சமநிலை அப்படின்னு பேர் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க வெளியூர்ல இருந்து சென்ட்ரல்ல இறங்குறோம் ஆட்டோல ஏறும் ஆட்டோ கார்ட்டு மயிலாப்பூருக்கு போறதுக்கு ஒரு மீட்டர் இருக்கு மயிலாப்பூர் தானே மயிலாப்பூர்ல குளத்தங்கிற இல்லையா குளத்துக்கு அங்க போய் பக்கத்துல தள்ளி போக வேண்டி இருக்கும் நூத்தம்பது நூத்தம்பது நம்ம என்ன பண்ணணும் உடனே ஆட்டோக்காரருடைய இயல்பு அவருக்கு நூத்தம்பது ரூபாய் ஆட்டோக்கும் சேர்த்து விலையா சொல்லுவான் உனக்கும் சேர்த்து மரியாதை இல்லாம உனக்கு மரியாதை பேசிட்டு சண்டை போட்டு உட்கார்ந்து இருப்பா கூட பனஞ்சம்ப வெறி எல்லாருக்கும் இருக்கு இவங்க இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா கீரைக்காரம்மாக்கு இல்லையா கீரைக்கார அம்மா காஷ் கொடுக்க கூடாதுங்கிற வெறி நமக்கு இல்லையா இந்த மூன்று ரூபாய்க்கு கீரை அது மாடு பேரான் ரெண்டு ரூபாய்க்கு கீரை விற்று கோட்டையா கட்ட போது அது இந்த ஒரு ரூபாய் மிச்சம் பண்ணி நம்ம கீழக்காரமோட ஒன்றாம் மணி நேரம் தகராது பண்ணி இந்த ஒரு ரூபாய் மிச்சம் பண்ணி என்ன பிரச்சா போட்டு பிராணம் வாங்கும் நமக்கு இருக்கு ஒரு ரூபாய் மிச்சம் பண்ணு அந்த மாதிரி ஒரு சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் இருக்கு ஆட்டோக்காரரு நம்ம என்ன பண்ணுவோம் அவருடைய சுவாபம் அப்படித்தான் அவருடைய சுவாபம் அப்படித்தான் ஈசா அடுத்த வேலைக்கு போனோம் அத விட்டு டென்ஷன் ஆகி கத்தி ஹார்ட் அட்டாக் முழுக்க அவசியப்பட்டு சில பேர் அப்படித்தான் வாழ்க்கையில இருந்துக்கிறேன் அதாவது உலகத்தின் இயல்பு இன்னது என்று கண்டு கொண்டு நம்முடைய சமநிலை மாறாமல் வாழ்வதற்கு பழக வேண்டும் நிலை அப்படின்னு இத கீத சொல்லி கொடுக்குல என்ன பெரிய அழகு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கீத சொல்றாங்க உங்க கிருஷ்ண பரமாத்மா மேன்மே சொல்வாங்க நீங்க என் கதையை கேட்டுதான் தெரிஞ்சிருப்பீங்க எனக்கு கிருஷ்ணன் பெரிய விஷயமே அல்ல நான் வந்து கிருஷ்ண கிருஷ்ணனை புகழ்வதற்கான சொற்பொழிவை பயன்படுத்தலை புகழாட்டி கிருஷ்ணன் பெருமைதான் புகழ்ந்துதான் அவனுக்கு பெருமை சேரப்போகுதா அவன் என்னைக்கும் வணங்கத்தக்க கடவுள் சொற்பொழிவான எல்லாரும் புகழ்வதையே ஒரு பெரிய லட்சியமா செய்வாங்க எனக்கு அது முக்கியம் அல்ல வாழ்க்கைக்கு அந்த கீத எந்த அளவுக்கு பயன்படுது டே டு டே லைஃப் இன்னைய வாழ்க்கைக்கு கீதா எப்படி பயன்படுது இப்ப கீதையோட தொடக்கத்தை சொன்னேன் நடுவுல என்னென்ன வருதுன்னா கிருஷ்ணனுடைய விஸ்வரூப தரிசனம் வருது அப்புறம் இந்த வித்த யாருல இருந்து யார் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் வருது அப்பறம் வருது நரக சொர்க்குகள் வருது அதாவது நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்ன அப்படிங்கற கான்செப்ட் பேசுறான் பதினாறாவது அத்தியாயத்துல தெய்வ அசுர சம்பத் அப்படிங்கறது எண்ண அப்படின்னு பேசுறான் அது தெய்வ அசுர சம்பத் அப்படின்னா சில தெய்வ பண்புகள் இருக்கு தெய்வீகமான குணங்கள் இருக்கு சில பேருக்கு அசுரத்தனமான எண்ணங்கள் இருக்கு இதை வந்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போவதற்கான வழிமுறை அப்படின்னு பகவான் சொல்றேன் அசுரகுணம்னா என்ன தேவ குணம்னா என்ன பதினாறாவது தேட்டர் சொல்றேன் எல்லார் காசும் எனக்குத்தான் புகழ் முழுக்க எனக்கு தான் நான் ஒருத்தனையே சுலட்சமா இருக்கணும் மற்றவன் யாரும் நல்லா இருக்கக்கூடாது கடுஞ்சல் சொல்லணும் என் ஜாதி மேல எனக்கு ஒரு அபிமானம் என் வித்தை மேலே எனக்கு ஒரு அபிமானம் என் திறமை மேல எனக்கு ஒரு அபிமானம் இதெல்லாம் இருந்தா அசுர பொறுமை சாந்தம் விட்டு கொடுத்தல் பிறர் வாழ இடம் கொடுத்தல் பிறருக்கான உதவிகளை செய்தல் இதெல்லாம் இருக்குமானா தெய்வீக சம்பத் இதெல்லாம் தெய்வ குணங்கள் நீங்க கீதல வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு பார்த்தா மூணாவது அத்தியாயம் கர்ம யோகத்தை படிங்க அப்புறம் நாம மேல்நிலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா தெய்வ இயல்பு என்ன அசுர இயல்பு என்னன்னு பதினாறாவது அத்தியாயத்துல பிட்டுப்பிட்டு வைக்கிறான் கிருஷ்ணன் எது அசுர இயல்பு எது தெய்வ இயல்பு பாருங்களேன் செருக்கு கோபம் கர்வம் இதெல்லாம் அசுர இயல்பு அவங்க நரகத்துக்கு போவாங்க நரகம் நிஜமாவே தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பார் கேட்க வாழ்க்கை நரகமா இருக்கும் சபர் என அகங்காரம் உள்ளவங்க யாரும் சந்தோஷமா இருந்ததா வரலாறே கிடையாது ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனா கூட ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பான் நம்மள யாரும் கவனிக்கவே இல்லையே என்ன யாரும் சாப்பிடன்னு சொல்லவே இல்லையே சாப்பாடு போட்டா கூட அவனுக்கு மூணு முந்திரி பேர் போட்டா எனக்கு போடவே இல்லையே என்ன யாரும் தேங்காய் வாங்கிட்டு போன்னு சொல்லவே இல்லையே போட்டோ எடுத்தான் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு எடுத்தான் என்ன மட்டும் கூப்பிட்டு எடுக்கவே இல்லையே எப்ப பாருங்க அவன் என்ன ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருப்பான் வருத்தமாவே இருப்பான் இதை விட வேற என்னங்க வேணும் என் நேரம் அவன் நரகத்திலே இருப்பான் சந்தோஷமா இருக்கான் என்னன்னா என்னப்பா இவன் போட்டோ எடுத்த ஆக போதா எடுத்த போட்டாவே பாக்கிறதுக்கு நேரம் இல்ல அவன் கூப்பிட்டா என்ன கூப்பிட கல்யாணத்துக்கு வந்தோம் சாப்பாடு போட சாப்பிட்டான் சந்தோஷமா போகல அவன் சந்தோஷமா போயிச்சருவான் வெளியில அவன் சொர்க்கான் இன்னொன்னு சொல்றேன்னா என்ன தெய்வ இயல்புனா என்ன அசுர இயல்புனா என்ன ஒரு ஜென் கதை அருமையான கதை ஒரு புத்த பிக்ஷு மரத்தில் உட்காந்துருக்கிறார் ஒரு ராணுவ தளபதி அந்த வழியா அப்படி போன புத்தி போய் ஒரு கேள்வி கேட்டான் அந்த சொர்க்கம் நரகம் எல்லாம் சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு ஆமா இப்ப என்ன எனக்கு முடியுமா சொர்க்கம் எது நரகம் புரிய வைக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் தளபதி இந்த நாட்டோட ராணுவ தளபதி தளபதியா நம்ம முடியலையா கஷா கடல ஆடு வெட்டுற மாதிரி இருக்கு உன்னா ராணுவ தளபதி பாருங்க கோம்ச்சு அவங்க அப்பதான் கோவப்பட்டு தப்பு பண்ண போயிட்டோம் கோவப்பட்டு தப்பு பண்றது நரகம் புரிய வச்சிட்டா தப்பு உடவாள எடுத்து உள்ள போட்டா கையெடுத்து கும்பிட்டா மகானே நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிக்கணும்னா இதுதான் சொர்க்கம் சொர்க்கமும் நரகமும் எங்கயோ அந்த இல்லீங்கோ நீங்க நினைக்கிறீங்க அந்த புகை புகையா சினிமால எல்லாம் போட்டு பொம்பளைய ஆட விட்டு படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு லைட் அடிச்சு அதுல வந்து என்னெல்லாமோ இருக்கிற மாதிரி காட்டுறானே அப்படி ஒன்னு மேல இருக்கு அதுக்கு போலான்னு யாரும் கற்பனை வச்சிருந்தா இன்னைக்கு விட்டுருங்க உங்க வீடு சந்தோஷமா இருக்கா அமைதியா இருக்கா வீட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்லையா யாரும் பிராண்ட இல்லையா யாரும் அழ இல்லையா யாரும் துக்கப்படலையா உங்க வீடு சொர்க்கம் நீங்க செல்ல மகிழ்ச்சியா இருக்கீங்களா குழந்தைய கொஞ்சம் குழந்தை தாதாக்கட்டைய முத்தம் கொடுத்து மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்க வீடு சொர்க்கமா இருக்கு அழுதுகிட்டு வெட்டிட்டு குத்திக்கிட்டு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கீங்களா உங்க வீடு நரகம் அர்த்தம் நான் இன்னைக்கு சொல்றேன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் தான் சிருஷ்டிக்கிறோம் இன்னொன்னு சொல்றேன் சமய சொற்பொழிவாதம் எதுக்கு பேசுவாங்க தெரியுமா உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கும் நரகத்துக்கு அனுப்புறதுக்கும் பேசுவாங்க ஆனா நான் ஏன் பேசுறேன் தெரியுமா சொர்க்கத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பேசுகிறேன் இந்த பூமி சொர்க்கமா மாறணும் நம்ம வாழ்க்கை நல்லபடியா மாறணும் இதுக்கான குணங்கள் எங்கடா இருக்கா பகவத்கீதையின் பதினாறாவது அத்தியாயத்தில் தெளிவாக அவை பேசப்பட்டிருக்கின்றன எவை தெய்வீகமான இயல்புகள் எவை அசுரத்தனமான இயல்புகள் அப்புறம் இன்னொரு டெக்னிக் கத்துக் கொடுக்கிறான் என்னன்னா ஒரு யோகியா நாம வாழணும்னா எப்படி வாழணும் நான் இதை வந்து இங்க சொல்ல முடியல ஆனந்த விகடல்ல நான் எழுதிருந்தேன் ஒரு அத்தியாயம் அதுல எழுதியிருக்கிறேன் தினந்தோறும் நம்முடைய மூச்சு காத்த நாம கண்ட்ரோல் பண்ணி நிர்வாகம் பண்ணினா நம்மளை நாம நிர்வாகம் பண்ணலாம் எனக்கு அசாத்திய கோபம் வருது எனக்கு ரொம்ப அசாத்தியமான ஆசை வருது கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க கோபப்படுற போதெல்லாம் எப்படி போகுதுன்னு கவனிச்சு பாருங்கிற போதெல்லாம் மூச்சு காத்த எப்படி போகுதுன்னு கணிச்சு பாருங்க கோபம் காமம் பசி இதெல்லாம் வரும்போது மூச்சு காத்து தாறுமாறா போகும் சுஷ அலையும் அருந்தருந்து போகும் வெப்பமா இருக்கும் நீங்க நல்ல சந்தோஷமா சமநிலை போது பாருங்க அப்படியே சமநிலையில இருக்கும் போது மூச்சு காத்து அப்படியே சீரா வெளியில வரும் வெப்பம் இருக்காது அப்ப என்னடா உங்க மூச்சு காத்து தான் உங்களுடைய மனம் நம்ம மனம்னு சொல்றோம் இல்லையா அந்த மனசுடைய அலைய மூச்சு காத்து தான் பாரு கட்டுப்படுத்தா மனசு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் பத்திரிகைகள் போட்டு ஒரு நாலு எலி போட்டு நடுவுல மசாலோட வச்சு ஒரு எலிக்கு மட்டும் இந்த மசால வடைக்கு ஒரு பாதை இருக்கும் எந்த எலி மசால் வடைய சாப்பிடும் அப்படிம்பா நம்மால் பால் பாய் பேன எடுத்துக்கிட்டு எலியிலேருந்து வரைஞ்சிக்கிட்டே வந்தா பாதையில் இந்த எலி சாப்பிடாரு இந்த எலி சாப்பிடாது கடைசியாக ஒரு எலி கோடு போட்டே வந்தா மசாலா முடியும் மசாலா வடைய சாப்பிடும் நான் எலியிலேருந்து ஆரம்பிக்க மாட்டேங்க மசாலா விலையில இருந்து ஆரம்பிச்சிருவேன் நாலு எலி எல்லாம் தேடுறது மசாலா விலை கோடு போட்டுக்கிட்டே போனா ஒரு எலி வாயில போய் முடியும் இந்த எலி திங்கும் இது ரிவர்ஸ் தியரி நீங்க ஒரிஜினல் தியரி அங்கே வரணும் ரிவர்ஸ் தியரி இங்கே போகணும் இதே தான் உங்க மூச்சு காத்து சீரா இருந்தா உங்க உணர்ச்சி எல்லாம் சீரா இருக்கு அப்படின்னு அர்த்தம் உணர்ச்சி சீரா இல்லேன்னா என்ன பண்றது உணர்ச்சி அடக்க முடியாது மூச்சு காத்த அடைக்கிடலாம் சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி நல்ல பத்மாசனம் போட்டு வடக்க பார்த்து உக்காந்து நம்முடைய மனசை ஒருமுகப்படுத்தி இந்த ரெண்டு கண்ணினுடைய நுனியையும் புருவ மத்திய பார்த்து இந்த நாசி நுனிய பார்த்துன்னு சொல்லுவாங்க அது அவ்வளவு சரி இல்லங்கிறது என்னுடைய அது வேற எத்தனையோ ஸ்கூல் இருக்கு அவங்களுடைய அபிப்பிராயமா இருக்கலாம் இந்த ரெண்டு புருவ இந்த ரெண்டு கண்ணாலையும் இந்த புருவ மத்திய மேல் நோக்கி பார்த்தா உணர்ச்சி சீக்கிரமா சமமாகும் அப்படி மேல் நோக்கி நம்ம உச்சி அதை மாதிரி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா வடக்கு நோக்கி பத்மாசனத்துல இருந்து சின்முத்திரையோ அது முடியலன்னா பரவாயில்ல சாதாரணமான நிலையிலேயே உட்கார்ந்தோம்னா சுவாசத்தை கவனிக்கணும் நம்ம காத்து எப்படி போகுது அப்படின்னு அந்த காத்து ஒரே சீரா உள்ள போய் ஒரே சீரா வெளியே வந்தா மனம் அடங்க ஆரம்பிச்சிடும் அதனால்தான் தமிழ்ல மனோவேகம் வாயு அப்படி உங்க மனசோட வேகமும் வாயுனுடைய வேகமும் ஒண்ணு மனச அடைக்கிட்டோம்னா வாயுவ அடைக்கிடலாம் மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு திருமந்திரம் மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை அப்படியே திருமந்திரம் இத கீதையில பகவான் சொல்லி கொடுக்கிறார் யோகம் எப்படி பண்ணணும் ஒரு புலி தோலோ ஒரு மான் தோலோ இதெல்லாம் இல்ல பரவாயில்லை ஒரு சாதாரண பெட்ஷீட்டோ அதை விரிச்சு வடக்கு நோக்கி உட்காந்து நம்ம மூச்சு காத்த நாம கவனிக்க ஆரம்பிக்கணும் எப்படி போகுது அப்படின்னு தாறு மாறா போகாம அதை ஒழுங்குபடுத்தி ஒரே மாதிரி உள்ள இழுத்து ஒரே மாதிரி வெளியிட ஆரம்பிச்சா மனசு கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படி ஒரு யோகியாக நீ இரு அப்படிங்கிற யாரு எப்படி வாழணும்னு பகவான் கற்றுக் கொடுக்குறான் பாருங்க அர்ஜுனன் பயந்துகிட்டே கேட்டான் கிருஷ்ணான் அந்த யோகத்தை ஆரம்பிக்கிற போதே பாதியிலேயே போயிட்டா எல்லாருக்கும் நான் ஏதோ ஒன்று கத்துக்கணும்னு போறேன் பாதியிலே போயிட்டா என்ன பண்றது முக்தியை ஆவாது கிருஷ்ணன் பாருங்க ஒரு பியூட்டி எக்ஸ்பிளேஷன் வரும்போதே பாதியில போயிட்டா ஒன்னும் கவலைப்படாத அடுத்த பிறவியில் இது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் கிருஷ்ணன் கொடுக்குற உத்தரவா நம்ம நல்ல முயற்சியில் இறங்கிட்டோம் அது சக்ஸஸ் ஆகுதுக்குள்ள போயிட்டோம்னா கவலையே அடுத்த ஜென்மாவில் ஸ்டார்டிங் நமக்கு அது வந்துடும் இதான் பல பேருக்கு சங்கீதம் வரத்துக்கு ஜோசியம் வரத்துக்கு காரணம் அடுத்த ஜென்மத்துல முதல்லயே வரும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கான் பழுக்க வேண்டிய போயிட்டேன் ஒன்னும் கவலையே இல்ல அடுத்த ஜென்மால ஸ்டார்டிங்லேயே அப்படியே வந்து நல்ல முயற்சியை இப்ப தொடங்கினாலும் ஒன்னும் குற்றம் இல்லை அப்புறம் அர்ஜுனன் கேட்கறான் இதெல்லாம் எந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் இப்ப நானே மூச்சு காத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க சொன்னேன் வீட்டுல போய் உக்கார நீங்க பாட்டுக்கு இடது முக்க பிடிச்சி வலது முக்க பிடிச்சு சொன்னார்னு இடது முக்க பிடிச்சே வேண்டாத அதுக்கு ஒரு குரு குரு கிட்ட போய் முறையா செஞ்சா ஆபத்தல் குருமார்க்குவாங்க ஒரு விஷயத்தை நாம இந்த நாட்டுல இருக்கணும் நல்ல குருவை தேடி கண்டுபிடிச்சு அவங்க செய்யணும் அத சொல்ற பாருங்க கிருஷ்ணன் நீ என்ன டெக்ஸ்ட் புக்ல படிச்சாலும் பிரயோஜனம் இல்ல எவ்வளவு டெக்ஸ்ட் புக் படிச்சாலும் புரியாது சாதுக்களிடம் போய் படி மகான்கள் குருநாதர்கள் ஞானிகள் ரிஷிகள் உக்கார்ந்து படிக்கும் ஏன் சார் அப்படின்னா நீங்க என்ன தியரி படிச்சாலும் பிராக்டிகலா ஒரு விஷயம் தெரியலன்னா ஆபத்து நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே ஸ்விம்மிங் படிச்சாருன்னு நம்பி போட முடியுமா தபால் வழி கல்டிச்சு பாஸ் பண்ணிட்ட ஒருத்தர் அரசாங்கலை பண்ணையில் உதவி இயக்குனர் அப்பாயின் உள்ள போய் சுத்தி பார்த்தார் ாலும்ங்காய் காய்க்கா காய்க்காது இழுப்ப மரங்க வித்தியாசம் தெரியலீங்க நீங்க புசத்தை எல்லாம் படிச்சுடலாம் பிராக்டிக்கலா போகும்போது ஆகும் கண்ணு பொங்கும் குருமார்கள்ட்ட போய் படிக்கணும் சாதுக்களிடம் போய் படி அப்படின்னு சித்தரை எப்படி வந்து சித்தர்கள் யோகத்துல போற போது உடம்பு கட்டுது உடனே மருந்த தயார் பண்ணிக்கிட்டாங்க சித்தர்கள் மருந்தை தயார் பண்ணி காயத்தை சரி பண்ணிக்கிட்டு இந்த யோகத்துல போய் உட்கார்ந்தாங்க அதுக்காக நல்ல குருமார்கிட்ட போய் படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஒவ்வொரு கான்செப்டா சொல்லிட்டே போற பாருங்க என்ன பண்ண வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை நீ என்ன உத்தரவிடுகிறாயோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல் முதல்ல எப்படி ஆரம்பிச்சது கீத அர்ஜுனனுடைய நினைப்பின்படி கடவுள் நடக்க வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான தொடங்கியது நம்ம வாழ்க்கையும் சூரியன் அப்பதான் எந்திரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சொல்லலாம் நடக்குமா அதெல்லாம் அப்படின்னு கேட்டான் சிறுபிள்ளைத்தனமா வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு அர்ஜுனனும் நிறுத்து நான் பார்க்க விரும்புறேன் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடும் நாம் நினைக்கிறபடி கடவுள் நடக்க வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான அகங்காரத்தில் வாழ்க்கை தொடங்குகிறது கடவுளின் எண்ணப்படிதான் நாம் வாழ முடியும் என்ற தெளிவில் வாழ்க்கை முடிவடைகிறது இதுதான் கீதையுடைய சாரமி கீதனுடைய முடிவே அதுதான் நம்முடைய நினைப்பின்படி கடவுள் நடக்க எண்ணத்துல வாழ்க்க தொடங்கு கடவுளின் விருப்பப்படிதான் நாம் நடக்க முடியும் என்ற தெளிவில் நிறைவு பெறுகிறது அந்த கீதையினுடைய உன்னதமான பாதையில் நாம் வாழத் தொடங்கினால் வீடு முன்னேறும் நாடு முன்னேறும் சிறந்த அமைதி நமக்கு கிடைக்கும் அதை மனதிலே வைத்துக் நான் ஒரு நாள் யுத்தத்தை கட் பண்ணி எனக்கு கவலைப்பட நாளைக்கு எல்லா விரைவாக சிந்திப்போம் என்று இன்று இந்த உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் ஷ்ண ஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே